ம்ன்ன ஆரம்பி எல்லாம் அன்னதானம் பண்றது முடிய முடியாது அதுல அனுகூலமா இல்லைன்னா இவரும் கூட போயிடல ஒரு மாசம் பிரவசனம் நடந்தது கூப்பிட்டு அவருக்கு ஆத்துல தம்பத்திகளுக்கு இருபது வருஷமா ஒற்றும இல்லைன்னு எனக்கு தெரியும் இவர் என்ன என்ன கூப்பிடணும் தசாமதிமணம் நிர்பந்தம் பண்ணார் நான் வந்து அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணாரு ப்டி தள்ளி பார்த்தேன் ஒதுக்கி பார்த்தேன் முடியல எந்தவரான அவர் பக்தரவர் பகவான் உண்டு அவருக்கு என்னமோ கர்மா ஒற்றுமை இல்லை ரெண்டு ஆளுநர் போட்டேன் ஆத்துக்கு போனால் அழகாக இவர் என்ன கூட்டத்தோட இருக்கக்கூடாதோ அந்த உள்ள கலெக்டர் எங்க தெரியும் எல்லாரையும் போட்டு நான் அவரை சொல்லி அவங்களையும் வரணும்னு சொல்றாங்க எல்லாரையும் முடிவு சேர்த்துவிட்டேன் நாற்பது பேர் சாப்பாடு ஏன்னா முதல்ல ஆப்பா இருக்கேன் இன்னொரு ஒற்றுமை இல்லைன்னு எனக்கு தெரியும் இதை கேள்வி செலுத்தும் கூடுவோம் எனக்கு அதுக்காக என்ன ஒண்ணே இவர் ஆபோஷனம் போட ஆரம்பிச்சார் தத்தம் ஒண்ணு சொன்னேன் அவரை சரி ஆகல் உடனே துளசி அச்சதை எல்லாம் வந்து ஆத்தியாரம் ஆத்தியாரமன்றங்கள் நானே சொல்றேன் எல்லாம் போட்டு கூடாது பத்னியை வர சொல்றேன் அவர் என்ன நினைக்கின்றிருக்கார் சண்டைங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கின்றிருக்காரு எனக்கு அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அவருக்கு தான் சண்டை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கின்றான் உடனே பத்னி வந்து போன நீங்க போட்டு கூடாது அவரு எல்லா வரட்டும் ஆரம்பிச்சுட்டேன் அவருக்காவது வந்து போகிற மா வந்து நல்லா இருக்காது எல்லாரும் வந்து இருக்காது இது தான் ஒரு பதினொன்று வருஷம் கழிச்சு அந்த அம்மா வந்து தீர்த்தம் போட்டேன் வீட்டுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அப்படி எல்லாரும் இருக்கிற ஊருக்கு ஆயிட்டுனு கத்தான் மக்கார ஆனோட நான் வந்து பெருமையாக ஒரு வார்த்தை சுத்தி விட்டேன் இது வந்து புரிஞ்சா இருந்தப்போ இந்த அம்மாவை பார்த்து இந்த நாள் தன் கொண்டு வரலாம் கல்யாண வந்து பத்து இருபது பயப்பட மாட்டேங்கிற நீங்கள் பத்து போய் இங்கே குழந்தை பெற்றவாறு இத்தனை பயம் பயப்படுறேன் அம்மா பேசாம அடுத்த வராம்ன்ற என்னம்ீற்பதானம்மா தமில்லை அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு அன்னதானம் இல்லேன்னு சொன்னால் பார்த்து எனக்காக நிறைய அன்னதானம் பண்ணு தீர்த்ததானம் பண்ணுமருக்காக அன்னதானிகள் பண்ற வாழ்க்கை எத்தனை ஊரும் அதுல பத்திரிகை தூரமா இருக்கோம் சொல்லியிருந்தார் அது யாரையா கூட்டும் காரியங்கள் சொல்லி கொடுத்து செய்யணுமாம் சிகிச்சை பேர் இருந்துச்சு அவன் அதுக்காக பத்து பேர் சாப்பிடுவாங்க ஒளியில போங்க ஜுரம் விட்டா சிகிச்சை வேணுமாம் சகன சக்தி கொடுத்துக்கிட்டு தான் வேணும் அவன் ஜுரம் என்னைக்கும் வரும் போயின்னு இருக்கும் அதிஜைகள் வருவாடா கிடைப்பாலும் தர்ம நிச்சயதா தர்ம நிச்சயதாள் தர்மத்தை உங்களாலும் அப்படி சிலமன் சில காலத்துல தர்மம் சில காலத்தை எனக்கு பிடிக்கல சாப்பிட்டு அப்படி சொல்லப்படாதான் தர்மத்துல அப்படியே இருக்கணுமா அவன் மாறுவன் அப்படி இல்லாருப்பாங்க தர்மம் கட்டுப்படுவான்னு நீங்க கெட்டு போடுவேன் உலகத்துல திருமையம் தியாகம் இருந்தால் தாம் பெருமை அடையலாமா பாக்கி எத்தனை குணத்துல இருந்தாலும் பெருமை அடைய முடியாதாம் பெருமையை கிடையாதாம் பாருங்க வாரியவன் கொடுக்குறானோ சொன்னார் சுக்கராச்சாரி கொடுக்காதேன்ன போது சு மகாபலி புரிய நான் போனாத்து என்னை கை விட்டுவிட போறது சிலவனை சொத்து கை விட்டுவிடுவான் சிலவன் சொத்தை விட்டுட்டு போகலாம் என்ன அர்த்தம் சொத்து இவனை கை விடுறது என்ன இவன் இருக்கிற இரங்கல வந்து போகிறது சொத்தா இவனை விட்டுட்டு போயிடும் சொத்து இருக்கிற போது இவன் போடுகிறது இவன் விட்டுட்டு போறது அது விட்டுட்டு போறது அட்டே ஏலத்தை இலத்துல சுத்து இந்த பூமியை உன் வேறு விட்டு மூடினால திருப்தியடைஞ்சால் காதில பூட்டிண்டெடுக்கண குருவனா பையன் உடுப்பில் பூட்டிண்ட சங்கரணால குருவனும் புலியரனா கூட எந்த அப்பா போட்டுனாலும் கேட்டு வந்து அது கேட்டேன் உறப்பாவே கடுக்கனோட விட்ட பையன்ட் சொல்லுங்க அப்பா போட்டு ஆத்திரமான அப்படிப்பட்ட ஒரு பொருளை ஒரு வேத வித்து வாங்கிட்டு சந்தோஷத்தடைஞ்சாலேயான நான் அதை கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் கேட்டால் உடனே சுக்கிரச்சரி தாம் பிராஹ்மணையும் மறுபடியும் திரும்ப திரும்ப பிராணன் மூடா பிராஹ்மணேடா பின்னாஷை விஷ்ணு சாட்சாத்து நாராயணன் ஹரிடா நாளாம் மகாபிரபு நமஸ்காரம் அது திரும்பமூங்கு வந்தவன் நாராயணனாயிரம் சொல்லணும் விஷ்ணு வரதரதராஜனா ஸ்ரீயா இல்ல ஏழையானையும் கிட்டு யாதிகத்து வந்திருக்கானா விஷ்ணு பக்தாக்கள் மரணம் எல்லாம் மாறிக்கொடுப்போம் அப்படிப்பட்ட பிரபு ஏழையானையும் வீட்டுக்கு யாதிகத்து வந்திருக்காடா நீங்க எல்லாம் நிற்க யாகம் பண்றேன் யாகம் பண்றேன் நேசி வேணும் கொட்டா கூட்டும்பூர் போனோம் வந்த காலத்தில் ஞாபகத்துக்கு வரையலேஜி ஆம்னாய விதானோவிதா வேதத்தம் மண்ணி யஜ் பண்ணாமல் ஜன்மாயிருக்கலாமே யஜ் பண்ணுவதற்காக ஞாபகத்தியாத்துக்கு வரையலே எந்த நாராயணனேஜிப்பதற்காக வரையலோ சேவ விஷ்ணு வரத அந்த விஷ்ணு மகாவிஷ்ணு வரதராஜனா கியப்பதி ஆய் காட்டுக்கு வந்திருக்காள் மறுபியூங்க வந்தவன் நாராயணனி சொன்னாம் மகாபலி அப்படிமான மகாபலி விஷ்ணூபர் மகாபலிண்டா நீ தபிச்சு கேட்டாங்க நான் முக்கால் சுவாமி நீ ஜெயிச்சு தேர் முக்கால் மகாபலியே அத்தனை திருப்பி தான் சொத்தெல்லாம் என்ன கருவு கூறும் அந்தப்பொருள் தானம் மண்டல யோசிக்கப்பட்ட குடும்பம் யாத்தகருஷன் நேத்ததெல்லாம் குறித்த வம்சம் அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்து போகின்றேன் சொல்ல போறாய் உத்தூடுவான் கிரிக்கெட் மேய்ச்சி புதுக்கோட்டையில அந்நீஷா பதம் சாஷ்வீ பூட்டிங் பண்ணலங்கு நாளைக்கு ஆஜ் போனிட்டு போடுவான் அப்பாட்ட எனக்கு பிரியம் இல்லாதனால சாத்தம் பண்ணலை அப்பாட்ட பிரியமில்லைன்னாலும் சாத்தத்தை விட மாதிரி அப்பாட்டு மட்டும் இல்லைன்னா ரொம்ப பேருக்கு எங்களை சுத்தி இருக்குமத் அப்ரியே ரொம்ப ஒரு நன்மை நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டது ஏதாவது ரொம்பவும் துப்படாதான் பொருளாதார கஷ்டம் வரும்போது ரொம்ப தையத்தடைய அதுக்காக தலைச்சு விட்டு பிராதாம் எதான் கூட ஏதாவது சம்பாதித்து வந்தாலும் நமக்கு அடையவர் பண்ணம் நினைச்சவன் இருக்கே அவனுடைய அவன் அழிச்சு கொடுமா நாம் பதிலுக்கு அவனுக்கு பண்ண வேண்டியதில்லாம் தர்மமே இல்லைன்னு அப்படியே அவனா நினைச்சு பண்ணா சர்வாசுனாஸ்வரேஸ்வரோவா தர்மா சாதி இப்படி நினைச்சிருப்பா முக்காள் தப்பு பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லிருக்கேன் அந்த வேதம் பொய்யச் சென்றிருக்குன்னு வேரம் நமக்கு பொய்யா இருக்கட்டும் நினைக்கணும் தப்பு பண்ணுவோம் இல்ல வேரம் நெஜமாவே இருக்கட்டும் எத்தனையோ உரகத்துல இருக்கிற ஆள் நான் பண்ண பார்த்துட்டு ஈஸ்வரன் மறக்காம விஷயத்துக்கு போனானோஸ்வரோவா என்ன பண்ணான் அப்புறம் சர்வஜனவன் அவன் யாரும் என்ன பண்றாள் அவன் தெரிஞ்சு ஈஸ்வரன் அந்த நான் பொன்னின தப்புக்கு தண்டனை தானே அந்த கோவா முருஷன் எவன் இல்லாம இருக்கட்டும் நினைச்சு போனான் சங்கல்பத்தை ஒரு அகட்டு பல பழம்மா அதை பிரியாசமா சொன்னாரு மகோதர வியாதி வந்து அவன் தனக்கு வயசிலே இன்னைக்கு மறுநாளுக்கு இன்னும் கூட விங்கிச்சது பத்னியை கூப்பிட்டு சொன்னானா எனக்கு பணம் துண்டி விழுந்திருக்கு மகோதர வியாதி முட்டாள் விமரேஸ்வரோர் இப்படி இல்லப்போக்கி பரமேஸ்வரா உன்னு வரந்து காலம் தூத்தப்பட்டாள் புரத்தியார்ட் பொறுத்தரபுச்சு பண் நான் உன்ன மரம்பு நீன் மறக்கவே இல்லை ஈஸ்வரன் மறக்கவே இல்லை பொறுத்தேன்டா கூலிச்சு பண்ணு கண்ணது இல்ல நான் மரம்புட்டு இப்படி காலத்தை போக்குனே அரோசிணா பூஜை நாய் என்ன நடக்கோஸ்தி மன்வானோ ாம் கல்பா வெளிவச்ச பசங்க நம்ம ரொம்ப பேர் நடத்திட்டு மூத்த என்ன பொண்ணாந்திரியம் அவலம்பிக்கால் தான் தர்மம் பண்ணாது பண்றவன பரியாசம் வர பண்ணுவான் நசிச்சு போடும் குடும்பம் இந்த குடும்பம் ஏருக்கு எருக்கு கடமா போடும் பல்லத்தில் வந்தாரா சிங்கமாரி சுவாமி ஸ்ரீகண்ட சேஷ்வாழ் சர்வாதிகாரி பல்லாக்கு போய் காத்து எல்லாம் போட்டுக்கிட்டு அப்ப ரெண்டு பக்கத்துலயும் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு கிடக்கு அங்க ஏதோ செடி முனைச்சிருக்கேன் என்ன செய்து கேட்டார் தெளிந்த இருக்கிறது சொன்னார்ந்த குடும்பம் அசம்சையாளும் ஒருக்கிறேபா எத்தனை சொல்றான் என்னன்னு புரியலாரி பிராமணனுக்கு தர்மம் பண்ணாமல் பாபம் பண்ணிட்டு இருக்கிற பாபி இருக்கானே அவன் எங்க தெரியுமா பெரிய கொல்லையில் இருக்கும் குருச்சி எப்படி மூச்சு விடலோ அது மாதிரி இந்த பையல மூச்சு விட்டு அமைச்சினுக்கு ஊதியிட்டு பிராணவாயுவை எவ்வளவு வரணும்னு வச்சிருக்காரோ அது மட்டும் இந்த குருச்சி மாதிரி இருப்பான்னு போடுவோம் ம பிரசம் தர்மத்தறியாத முற்றால் இருந்தானே அவன் உலகத்தில் க்ஷேமத்தையோ பெருமையோ அடைய முடியாது அவன் ஏழாவது வஞ்சத்தாலும் அவன் அயோகியன்னு தெரிவிவாளாம் ஜனங்கள் நலோட்டே ராஜத்தை அதின பிரகா அழுக்கடைஞ்சவனா வித்வான் கூட தெரியாம இருக்கா திரேக்களை தர்மம் ஆனாலும் அவள் தான் பெருமை உலகத்தில் அடைவார் தர்மம் அறிந்தவர்கள் தர்மம் தெரியாதவன் உலகத்தில் பெருமை அடைய முடியாது அபூ ஆத்மூஜாம முக்கியா இருக்கிறவன் பாபத்தை தான் பண்ணிருந்து என்ன நினைப்ப நாம் நாம் பண்ணின பாபம் யாருக்கு தெரியும் நாம் ரகசியம் நான் பண்ணினோம் ஒருத்தான் உடைய முடிவிலும் படத்தை வருக யாருக்கு தெரியும் போகுது எப்படி எடுத்து கொடுவாங்க ஆனா சாட்சி இருக்கட்டும் கொண்டுபிடிக்கலேவா பிரபசிய முதலிய தேவதகள் சந்திரசூரியா எல்லாம் சாட்சியாம் இந்த பய பண்ற ஒரு ஒரு காரியத்துக்கும் பந்துதேவா பிரபசியந்தி யூத்தம் கூடவே இருக்காதான் சாட்சி யாருன்னா எச்சைவாந்தர நம்ம உள்ளே இருக்கானே எத்தைபுருஷா நம்ம உள்ள இருக்கிற பரமாத்மா ஒரு சாட்சியாம் சிதாயா மத்தியே பரமாத்மா வை உபனிஷத்து அப்படி உள்ளிருக்கானா சாட்சியா நாம் பண்ற புண்ணியம் பாபம் சாட்சி போட்டுக்கான அவம் சாட்சியா இருக்கட்ட இந்த பய தெரிஞ்சு கொள்ளாமே பாபம் யாரு நாம் பாபம் மண்ணத்தை தெரிஞ்ச போராமஸ்மீ திருபூருஷா ஏதாவது நல்ல காரியம் ஒண்ணு பண்ணிட்டு வரல அதனால முடிஞ்ச அதுதான் கல்யாணம் துர்க்கத்தையும் பாத்த கட்டுமாதிரி அதுவா நல்ல காரியம் பண்றவங்க எந்த ஜாத்தியா இருந்தாலும் அவன் கட்டுப்போமாட்டான்னு சேவ மாட்டி சொன்னா நல்ல காரியங்கள்னாலும் நல்ல காரியம் பண்ணித்தானே ஆனால் எல்லாம் பாபம் விலசும் தெரியுமோ மேகம் குடிச்ச சந்திரன் மேகம் நிலையின உடனே எப்படி பிரகாஷிக்குமோ அப்படி சித்தனாயிரம் மகாபிரேவ சந்திரமா ாணியம் எது தர்மம் எது அகாமம் நான் எப்படி தெரிவிதேன்னு கேட்டான் பிரம்மச்சாரி தெரிவா எது தெரிவாள் எதை தப்பு என்றாலோ அகாமம் தெரிவா எதை நல்லது என்றாலோ அது தர்மம் சொன்னால் பெரியவாழாறு கடாமம் பெரியவாழாறுன்னு நினைக்கிறது இது கேட்டான் ியாடத்தில் இந்த அஞ்சு மினிக்கு மாம் யம் எதாதாரா தானம் சக்திக்குத்தக்கவாறு கொடுப்பது அனசனாதிகள் உபவசாதிகள் வேதாஹ மந்திரங்கள் மந்திரஜபங்கள் சத்யசத்தமா சத்தியம் தெஹ்வாளாம் பூசுல வந்தாளாம் இந்த அஞ்சும் பஞ்ச பவித்திரமாம் நாம பாவனமானது அஞ்சு ஒரு வருடத்துல யாரிடத்துல இருந்தோ ஆவாளாம் பெரியவாதாம் பஞ்சாதி பவித்ரா விஷிஷ்டேஷுமோ அபா அபா அன்சாத்தா சிலவன் தர்மத்த பாது அசூய பூடுமண சிறீ பூடுங்கல அப்தி பூர் குணம் தாங்களே இல்லை தொந்தரவு வேற ஊர் பூர்வம் குடும்பம் போய் புத்தினு விட்ட ஏதாரு ரொம்ப அக்னிமோத்ரி பெய்யனுக்கு உபநயனம் பண்றேன் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் செம்பளம் வாங்குற பெரிய கழிச்சுட்டு இருபத்தி ஆறாம் தேதி ஒரு குணா கையில கூட்டிட்டு போனார் உடனே பத்திரிகை ரூபாய் கூட போட்டேன் என்னாச்சு தெரியுமா உடனே சித்திக்கலாம் ஒரு ஆறு கெட்டாவு வந்தது நான் பத சொல்ல முடியாம ரெண்டு விவாகம் பண்ணி இருக்கா விடுதலை ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவித்து பேசாமல் அனுப்பி காட்சி போடுறேன் எங்கச்சி மணிக்கு போகிற போதே வண்டி வந்துட்டு ஆறு வண்டிங்கிற நான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டு தன் வருத்தப்பட்டேன் ஆறு வண்டியை வந்து இறங்கி கல்யாணத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஏதாவது கொடுத்தா தான் போதேன்னு கிருச்சின புந்து ரொம்ப கிச்சனை உறவு நான் இல்லேயும் சொல்ல முடியாது பேசாமல் கடன் வாங்கி நாங்கள்லேருந்து கொடுத்து வாழை அனுப்பிச்சேன் மெட்ராஸுக்கு கல்யாணம் சொல்ல முடியாது பா போடா என்ன இதோட வைக்கணும்னு அனுப்பிச்சேன் இல்லை அவரே வரலாறு வந்து சொல்கிறாருன்னு சமம் பண்ணுற போது ஒரு வீடு தோணும் சமம் தோணும் அதிஷ்டமும் அனுப்பக்கூடாது பிரசதிக்கிற போது குழந்தை பிறகு போது கட்டமாக தான் இருக்கு அப்ப அந்த பயிரும் நடவது இல்லை ஏன்னா எத்தனை பண்ணல எல்லா அப்புறம் பண்ணது அது மாதிரி தர்மம் பண்ற போது சிரமமா தான் இருக்கும் பின்னாடி சமத்தை கொடுக்கும்போது அதுல போய் சோர்வ அடைவதே இல்லை நம்ம தேசத்துல வெற்றிக்கும் என்னைக்கும் என்னைக்கும் நம்பி நம்பி செய்யற தேசம் நம்ம தேசம் இருக்கிற அஜானம்தான் காரணம் அவனோட சேர்ந்து இருக்கிற பயருக்கு அந்த பாபம் முன்னு பந்துன்னு அவன் கூட எடுத்து சிரிக்கிட்டு போன சில பேரை வெயில போயிருக்கிறவன் கேட்டு இருந்துட்டு உங்களை விஷான் மறுபடியும் நம்ம சொல்லுவாங்க இவனும் சேர்ந்து விஷான் அப்பா மஹாந்திரியா அப்படி விசை ஹரிப்பார் தனக்கு சுவாமி மாபுர மந்திரங்களை ஒருமை ஆவத்தி கொண்டாடு ம் புயமான ஜாதினானம் பண்ணுவாம்ாம் மகான்ங்கள் சத்தியமெருக்கமா சௌச்சமெருக்குமா மனசும் சரிக்குமா சரீரம் சுத்தமாக பாடாம் சமாசத்தாஜம் நிதர்ஷனம் இதெல்லாம் தெரியுமா புண்ணியதீர்த்தத்தில் ஸ்தானம் பண்ணுவது மந்திரங்களை ஜித்தது சுவேபுத்தியாவிப்பது இதெல்லாம் மகாங்களுக்கு இயற்கையான குணமாவினாத்தா க்ரூரமான சொற்களை சொல்ல மாட்டாடா வாக்கினாலே வாக்கு நாள் க்ரூரமாக சொல்லி சொன்னாக்கே ஸ்வீஎண்ண தங்க இந்த அன்னாறு ஸ்ரீலங்க மாட்டான்னா சாஸ்திரத்துல யார் ஆறு இருந்தால் கிரீக துணியை கட்டிக்கிறது ஒருமனை கல்ல வச்சு கட்டிக்க மாட்டான் ஒருமுனை கிரீகமாட்டது அழுத்த கட்டிக்கிறது கல்லு அழுக்க நிறைய ஒரே தைக்கி வச்சுக்கிறது அப்படி தட்டில அண்ணன் கொண்டு தான் முழுக்க வச்சுருந்தோங்கிறது ம்ியாம் விஷதது அப்படி ஜீவன் தவிக்கும் பிரியா பேகிறது இங்கெல்லாம் சூரியோதயம் அஸ்தமன காலத்துல படிக்கப்பட்டு தூங்கிறது என்ன பண்ணும் விஞ்சபிஸ்ரீர்திநம் சக்கரபாணிநிதி மகாலட்சுமி சாக்காது நாராயணனா இருந்தா கூட அவனை விட்டுட்டு பரம் கூடுவா அவங்க ஸ்ரீ இந்த தப்புகள் எல்லாம் பண்ணவன் நடத்துல சரி அவன பேச்சு பேச மாட்டாரா அவன் அப்படி மர்மாவன் பேசுறவன் ரொம்ப தப்பா அப்படி ஸ்ரீ விட்டுவது கை விட்டுவாங்க உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை தப்பான பேச்சு பேச மாட்டாரா மகாங்களிடத்தில் ரொம்ப பிரியம் இருக்குமா சாது கொழுத்து இடத்திலையும் தயவு இருக்குமா அப்படிப்பட்டவள் ரொம்ப புரியாது அவள் எல்லாம் என்ன ஜாத்தியம் என்னன்னு பார்க்காதே அவள் புரியுவா அப்படி எண்ணம் உள்ளவர்கள் ரொம்ப உசந்தவர்கள் ியமோவியாசம் நீ ஒண்ணு பாரி உலகத்துல தர்மம்னு கேட்டு வாரி கொடுக்கலாம் பாருங்க அவன் குருவார நீ வந்து துக்கமே வராது தெரிஞ்சு கூடுக்காத் ி அமிதம் அது மட்டுமில்லை தானம் பண்றவனுக்கு அமிதஷ்டியம் அளவில்லாத ஐஸ்வர்யத்தை அடைவன் சித்திய சுகியா இருப்பன் ஒரு விதமான துக்கம் அவனுக்கு இருக்காது அவன் தெரியுமோ பத்ம புத்திராஜி அவனுக்கு சாப்பிடுறது கூட இன்னைக்கு அதுக்காக அறியும் அங்கத்துக்கு வச்சு தடுத்து கொண்டு வேலை காரணத்துக்கு பத்து மாசம் சம்பளம் கொடுக்காம அவன் நிச்சயம் முடிஞ்சிருப்பான் அவனுக்காக சம்பளம் கொடுக்குறான் வாங்கி மூணு வச்சிருப்பான் நூறு ரூபாய் பண்ணேன் பத்திரிகைக்கு போற வாங்கிடம் அதெடுத்து தர்மத்துக்கு கொடுத்து விடுவாள் இடையா வருத்தமோர குடுத்து மோசம் போட்டேன்னு சொல்லுவான் ரொம்ப மகாபாபின்னு விட்டாட கொடுத்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறான் பாருங்களோ புண்ணியமும் இல்ல பாபத்தையும் அதிசத்தியா பிரதட்சன் அதிசக்தியா பிரயன் சட்ட மூடி குடுப்பாடா தார்மிகா தந்தி தம்பி பரலோகத்துல வந்து விடுவாங்க அவன் வந்து இருபத்தி ஆறு ரூபாய் மூட்டை விடுவானும் அவன் வாயிலுக்கு போடுவான போடுவான் ஒண்ணா மூடுவன் கிடத்துல மறுபடியும் பதினாயிரக்கணக்கான மூட்டை வந்துவிடும் பெரும்பு இங்க வந்து ஒரு இருநூறு கோட்டை இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தாறு ரூபாய் வந்துடும் அதோடு இருபத்தி ஆறு ரூபாயோட போடும் அது மாதிரி நினைச்சு நாரம் பண்ணுவாங்க அதிசக்தியாத்தா சாதுக்குள்ள கண்டவை வேண்டும் புரியாதான் சாதுக்களை கண்டவுடனே சந்தோஷப்படுவா கர்ணன் சொல்லுவான் திருஷ்டேவனி பகஜனே பலனும் கர்ணுடைய முகம் சிரிக்குமா திருஷ்டேவனி பகஜனே பலனம் தானஹம் முரா கரத்தலம் கரந்தப்பட்டிப்பது இருக்கட்டும் அவனுடைய மனைவி தங்க திருந்து எடுத்து ஓடி வாங்க ஒ போவதற்குள்ள பத்து திக்கையும் கர்ணன் கொடுத்த கொடை கொடை என்று உலகம் ஊக்கு சொல்லுவாராம் அப்படி ஜாத்தாவான் கர்ணன் பிரயம் கிடை த நெப்பாழாம் சாதிக்கு கொடுக்கின்றதே ஆதி கொடுக்கும்பொழுது நேபாள எப்படி நீங்க அறிஞத்தான் சாப்பிடலாம் முடிக்கோ அது மாதிரி பரலோகத்துக்கு தர்மம் சாப்பிடலாம்னு நினைப்பாளாம் சமாஹா தர்மம் மணி நாளைய குடும்பம் ஐயாம இருக்குமா ஒரு நாள் ஐயாதான் அந்த குடும்பம் தர்மம் மண்ணின குடும்பம் ஒரு நாள் ஊனா போகலாம் அப்படி வாழி வாயியா வளர்ந்து கொண்டே இருக்குமா நம்பி நம்பி நம்ம பண்றேன் இன்னமும் கடனோடனும் வாங்கி வெதவோ பண்ணிவிடாம அப்படித்தான் நம்ம தேசத்துல தர்மம் பண்றது வித்யா மகாவித்ய கும்பாரேன்னைவரம்பி திருவாரூர்ல இருந்து தொண்ணூத்தி நாலஞ்சு ரொம்ப உத்தம சிக்க வராத்திரி சுகத்தா நடப்போறாள் நடப்போறாள் ரொம்ப இறாம செலவு ரொம்ப செலவுக்குற அவள் தான் சுயமா பண்ணக்கூடியவாழ் தான் தானே பண்ணிவிட முடியாது ரொம்ப வரல அம்பாள் ஆரம்பித்து லட்சம் பதினாயிரம் அஞ்சு அடுப்பு வச்சு நேரம் அஞ்சு டெல்லி போய்ட்டு அத்தகாரத்திலேயே போயிட்டு இருந்து அச்சகாரத்துல ரோட்ல அம்பாளுக்கு அவருக்கு அங்கேயே பண்ணணும்னு அங்கேயும் கட்சியை பிரிட்டு இருக்காள் பெரிய குடும்பங்களுக்கு திருமம் பண்ற போது ரொம்ப செலவாயிட்டாலும் சிரமமா தான் இருக்கு பரமசாதனம் மூன்று சொல்றாம் தெரியவாள் எல்லாம் தர்மவியாசம் கஷாப்புகளை வியாபாரம் நினைக்கிறானே வெளியில இருக்கிறவன் அப்படிப்பட்ட இந்த வியாபாரி சொல்ற பெரியள் ஒருவருக்கும் இடங்கள் செய்யாமல் இருப்பது பெருசாம் முதல் தன்னால் முடிஞ்ச அளவு கொடுப்பது இது ரெண்டாவதாம் மூணாவது சத்தம் பேசுவதாம் எங்க சத்தியம் இருக்கணும் எங்கும் சத்தியம் இருக்கணும் துரோகம் நினைக்கப்படாது தன் சக்திக்கு தக்கவாறு கொடுப்பது சத்தியம் எப்போதும் பேசுவது இந்த மூன்று என்னமோ நான் தப்பு பண்ணேன் தர்மம் இருக்கு மாம்சம் சாப்பிடுறது இல்ல மீட்டிங் போட்டு தீர்மானம் பண்ணி தானே நான் உன் ஜீவனம் கொல்ல சொல் என் கடையில வியாபாரம் பண்ணுவேன் இதனால யாருக்கு காரணம் இந்த ஜீவனை கொல்லும் பாபத்தை அறிவதற்கு ஆறு காரணம் ஒரு நிமித்தம் நான் கட்டி எடுத்து வற்றனை கட்டி எடுத்துன்னு வற்ற போது பாபம் கட்டிக்கா கட்டிங்க பயிரா பாபம் வியாபாரமாக்காம் பண்றேன் கொம்ச கொண்டு கொடுத்த மாம்சத்தை நான் வியாபாரம் பண்றேன் எல்லாரும் என்னமே மாம்சம் வியாபாரத்தில் என்று தானே ஆனால் நாம் வியாபாரம் பண்ணுவேனா நாம் வியாபாரம் பண்ண அவனா கொள்கம் கொண்டு போனா ஏதேனே இந்த ஜவன கொல்லாமல் இருப்பதற்கோ கொள்வதற்கோ காரணம் திங்கிறவன் காரணம் எனக்கு அவர்களும் அத்துல போய பக்கம் நிறம் பண்றாள் பகவானுக்கு அதனால அந்த மிருகஜென்மாவும் கரையறி போது உபயோகப்படுத்தி தேவதா தேவதா சன்னிதியிலே கொண்டு போய் வச்சு நிவேதனம் பண்ணி படாராம் அதனால எந்த மிருகத்தினுடைய மாம்சத்தை தேவகரிக்கு நிவேதனம் பண்ணி அந்த மிருகத்துக்கு மறுகன்னா கிடையாதான் அப்ப என்பா இந்த சாத்தங்கள் எல்லாம் கூட மாம்சம் சேர்த்துக்கிட்டு இருந்தார் நீங்கள் கலையில பிராஜமுகா ஏன் பிராகுன்னு சொன்னார் பொறுமையா இந்த பையன் மாம்சம் சாப்பிடத்துக்காக பொய்யா இருந்துச்சு ஒரு முனையாட்டியே நான் என்ன மூச்சு சாப்பிட்டு வியாபாரம் பண்றேன் உங்க சொன்ன பிராமணா யாகம் பண்றதுல என்ன சரி ஒரு கத்திரிக்கு அவாஹிம்ன்றாள் அது எப்படி நடக்குது எத்தனை மந்திரங்களா சாசி சித்தியான அவருக்கு எத்தனை மந்திரம் இல்லோம் இத்தனை மந்திரம் இருக்கு ஒரு ஒரு வீடுக்கையும் தீர்த்தம் புரியுது மகாமத்திரத்தை சொல்லி கையில ஜலத்தை எடுத்து அபிமந்திரம் பண்ணி பண்ணி அது கொடுத்தி உங்க சன்னியாசிக்கு இல்லாத சஸ்காரங்கள்லாம் அதுக்கு பண்ணி எத்தனை பாக்கியத்தை அதை எங்க போகுது தெரியுமா குஞ்சலோகும் போது ப்ராமணி தலை அது ஹிம்சை நீங்க நினைக்கிறேன கர்ம என் தலையிலே பிரம்மாவளி எனக்கர் நான் அப்படி நான் பண்றேன் கிருத்வா சத்தியாதி பிராமணா என்னுடைய சுவதர்மம் இது தப்பில்லைன்னு நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் நான் தர்மவியாசம் குரு சூஷணேசாஜா ஜாதி காரியும் ஒரு நாள் இருந்ததில்லை என்றால் யாருக்காவது தானம் பண்ணாமல் உருதம் நான் சாத்தவில்லை சாதனால் இல்லைனா சொல்லுவதில்லை அம்மா அப்பாவே இன்னைக்கு என்னால முடியல உங்க புடவை சோன தோட்ட உனக்கு நீங்க இன்னைக்கு வேற பாத்துக்கோ அப்படி நான் சொன்னதில்லை எங்க அப்பா அம்மா சொல்லுவாரு யாரையால் வேத வித்துக்களை நான் பூஜை பண்ணாமல் இருப்பதில்லை அனுஷ்டிக்காமல் இருந்த நாளில்லை அபிமான அகங்காரப்படுவதில்லை நான் இப்படி பண்றோமே அகங்காரப்படுவதில்லை அதிவாதம் பேசுவதில்லை சிலவன் ஏதாவது தூஷிப்பான் அவனோட விருத்து வாதம் பண்ணுவதில்லை விரும்புகளை கொண்டு வருவேன் நினைச்சீர் சட்டமாக கொண்டு வந்திருக்க என்ன செய்யணும் கேட்டா தர்ம வியாசம் இயக்கம் ஜீவனை கொல்லு இவன் புள்ளகுட்டிக்கு அரிசி கொண்டு வர வேண்டிய திரிமாவையல்ல இருந்து எத்தனை கவக்கரை எத்தனை மீன் எத்தனை பூக்கள் எத்தனை வண்டிகளை கொண்டு விட்டுவன் பயிரிட வேண்டியிருக்கு தெரியுமா கலப்பைய நாளும் பொழுது யில கட்டிட்டு வருது பராசரன் அவன் இருபதுல ஒரு பங்கு நெல்ல எடுத்து எக்னிபுத்திர மன்ற வாழைக்குன்னு நிறுத்திட்டு அவன் குழு இல்லாம அவன் பிடிச்ச ஆபசார் கஷா அப்படையில திராசம் இருக்கிற போது அந்த பழத்துக்குள்ள எத்தனை ஜீவன் திருச்சி தெரியுமா குரு மரத்தில் குரு மரத்தை கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை கிருமி தெரியுமா நீ நினைக்கிறேன் அதெல்லாம் கஜா கிடையாது வியாபாரம் பண்றதுதான் இருக்கிற போது பட்டுக்கிறார் கையில என்னென்னா குசுக்க அவர்கள் வளர்கிறீங்க இடது யாரும் எடுத்துக்கிறார் இவர்களை வளர்கிறார் அப்படி ஒரு கொசு ஒது என்ன செய்யல ஒரு எத்தீவனை கொண்டு போறான்னு தெரியுமா உபவிஷ்டா நாஷ்டி ஜீவான உலகத்துல ஒரு ஜீவனின்னாலும் விரும்பும் பிராமணன் காரணம் ீகே ஆளு ஜீவனிம்சம் நாமே சார் வன் யாராவது இருந்தா சொல்லும் என்னமோ இனி சேட்டத்துக்காக எதையோ நான் பதக்கணும் நினைக்காதே எத்தனை வருஷமாள் எத்தனை நாளா ராப்புகள் தூங்காமல் தர்மத்தை தேர் தேடி தர்மசாஸ்திரங்களை பார்த்த ஒரு தீர்மானத்தை முக்கியத்துவம் பண்ணி பார்த்தேன் ஜீவனஹிம்ச பண்ணாதவன் உலகத்தின் ஒருவனும் கிடையவே கிடையாது அவள் யாரிசை பண்றான் அவளை பத்தி பேசுகிறேன் நான் தர்ம வியாசன் அஹிம்சாண்டு அஹிம்சைக்காகவே சன்னியாசம் அபயம் மத்திய சன்யாசம் என்ன கண்ணூற்றும் பயப்படப்படாது என்னால் ஒருவருக்கும் ஹிம்சை ஏற்படப்படாது அதற்காகவே மன்றம் சொல்லி சன்யாசம் கொண்டு வராது அப்படி சன்யாசம் பண்ண வந்தவங்க நம்ம எல்லாம் பயம் கொடுக்கப்படாதோம் நமக்கு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது நம்ம மாத்திரை சாப்பிட்டு ஓஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட வரணும் அவன் சமய பாதி ஆயிட்டு போதே வந்து தொந்தரவு பண்ணப்படாதான் வரமாட்டா தெரியாது இதுவுமே சண்டை சொல்லி உலக சத்தம் கேட்கற போது சுற்றுக்கு வர குச்சின் சூப்பாடு ஆக்கிரமும் உண்மையெல்லாம் குச்சி வீச இப்போ தான் வந்து எல்லாம் மாதிரி வருவது சர்வ சத்தம் போய் ஒருவரும் ஒரு கவணிய ஒரு வில்லையன்றே என்னது ஏற்கனுக்கு தான் கவலை இல்ல. நோயி ஏற்படுத்திதுனதுல ஏற்கனாயே தான் கஷ்டம். இப்பக்னாவை பிரதித்தினா அவங்க நோய்க்கினால அன்னை சிந்தவும் தான் கொஞ்சம் குறைஞ்சி இருக்குமே இருந்து அவரும் சிந்தவும் தான் கிின்னு சொல்ல முடியாது. எத்தனை ஜீவன ஒரு சிந்தவும் ஞானம் பதல்லுவன்னா பாத்து காலையில போர் நெருமேல இருக்காம இருக்கறது. நெருமேல இருக்கப்படாதுன்னு போய் ஒரு பசி வந்துது ஒரு காலையில. எப்பனாவது அதோதறவே ஒரு கொரத்துலா வந்திருக்குமே இருந்து சிந்தம் பண்ணாம அப்தான்தாத்தேவசாற்பதராவேதி <laughs> மா தாங்கள் நான் தர்மத்தை அறிந்ததையும் நீங்க உங்க மனசுல பட்டத்தை மறுக்கொள்ளணும் நல்ல உடம்புல சின்ன கிண்டற போது தெய்வத்தை மறந்து விட்டு நல்ல காரியம் பண்ணாங்க கடைசியில ஆபத்து வர போது தெய்வத்தை சொல்வோம் சமாந்தை வைகம் ஆகோர்மே நாகோர்மே நசேமீவீங்க வைகம் யூன என்ன ஐயா நான் கண்டே என்ன தெய்வம் என்ன பண்ணுவேன் ஒரு தேங்கா கூட உடல் ஒன்பதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேனா அருள் முழு கொண்டு தர்மத்தை அவன் குழந்தையிலே பாரு பழக்கத்தை கொண்டு வருவான் பிரகாஷ் சொன்னாலே அப்பா சரியான காலம்டா ஐயாவது வேசடா பச்சமரத்துல ஆணி சரியா போற சரியும்டா பகவான ஹஜினும் கூட பகவான் கேரம் தூடுபோ கௌமரன் பச்சமனத்துல ஆணு சரி விடுபோது பகவத் பக்தி கௌமராச்சரே பிராஜ் பகவதானிய மறுபடியும் என்ன பண்ணுவா தர்மத்தை செய்வோம் செய்வோ தர்மமே தனக்கு ஜீவனம் நினைப்பன தர்மம் பண்ணினாதான் நான் உங்களோட சேவமா குடும்பம் குத்தி புள்ள குத்தியோட நல்லா இருக்கலாம்னு நினைப்பனே நம்பி நம்பி நிச்சயம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி அது போக பொருளை கொண்டு என் புள்ள குட்டியை காப்பாற்றிட்டு இருக்கும் என்ன என்ன பண்ணணும்னு எனக்கு ரே கஜாப்பு स्वमम कृत्वा ब्राह्मण रामसकृत्वा ब्राह्मणेज्जा ब्राह्मण ब्राह्मीन विद्याम निबोधहि महांगलिके नमस्कारम बन्द्रेय नानीहिकि ब्रह्मदेवन सचल्रेय नानीम धर्मव्यासम सुचिन्तीवालपई यत्तन महांगलिके आज बन्दिर काल तिनमा अवालला उपदेशम बन्नदी आंदा उपदेशतवने बोल्रेनालाम आत्मकृत्वा ब्राह्मणेज्जा மந்திரங்களை நித்தம் ஜப்பம் அப்படின்னு ஜபிச்ச மந்திரங்கள்ல அப்படின எளிய பிடிக்கிறா போல பிடிச்சு போயிடுமா கோபம் வந்து கொண்டு போயிருமா மந்திர ஜெப்பம் பண்றவங்க கோபிச்சு நானே போயிடுமா அவனை சொத்துரோஸ்கரம் பார்க்க மாட்டான் அவனை ஏதாவது பண்டத்துக்கு என்னடா அவங்க பண்ணலாம் எத்தனை கூடுவான் அந்த கேசத்திலிருந்து இருக்கிற அவன் உயர்வை பார்த்து அசியப்படுற அசியல காப்பாற்ற பொருள் வித்த இருக்கடி அகங்காரத்தை அடங்கிய ஒரு ஆளும் பிரகாசித்தாலும் அஹங்காரத்தை அடையபட நமக்கு மேல படித்த வாழ பார்த்து அசுகப்படப்படாதான் அப்படிப்பட்டாடம் இது சமாதம்னா தவிப்போடு ஆத்மாவை எடுத்து மறுபடியும் ஆத்மாவை ரசித்துக்கூடிய ஜென்மா மனுஷம்மாவை தோறு ஒரு ஜென்மா இல்லையா ஆத்மான ஆத்மா யோசனம் பண்ண ஆத்மான யோனதி விடியம் பிராம் ஏன சித்திநி அப்போ உமதரி ஆதிபதன் சமธรรม பூர்த்தின மற்றியือนால் தா ரெண்டு தீங்களை பூஜை பண்றதுனாலே தா அந்த தெய்வமே நீணால் எங்க வீட்டு நடுமையில வந்து பாடுறiniumால் ஏன சித்திவிယம் பிரப்தா மயா பிரஹம் பயா பிரம்ம ரபுங்கப யிஷ்டம் ஞான தரிசனாலே ஸ்ரீலங்கம் யகபத்ன்யாயুক্তம் ஹி पतिव्रतानि चவல்லி என்னும் எல்லாம் நான் சொன்னேனே இத்தனை ஜான கிடைச்சு கிடைச்சது தெரியுமா அம்மா அப்பாவை அவட பொண்ணுல பூஜையாக்கம் ஆமா தங்க கற்றுல வச்சிருக்கேன் தங்க ஊஞ்சல் கூட்டு வந்து பாருமோ நானா பிதரஞ்சனே கேச்சிருமோனா கட்டிருக்கிற சௌசம் இருக்கூக வந்து வசிக்கணும்னு ஆசைப்படும் கட்டணமாக இருக்காம நகரத்தோய் வச்சிருக்கா போல வச்சிருக்காங்க அம்மா அப்பா வசிக்கிற அம்மா அப்பா ரெண்டு பேர்கள் ஒரே புஷ்பமும் சந்தனமும் அடுத்தாலும் கடைக்கு வரதுக்கு முன்னாடி சந்தனம் பூவெல்லாம் பூச்சி அவருக்கு ஆதாரம் பண்ணி விட்டு மூணு பிரதமனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க போய் நமஸ்காரன் சந்திரனையா பண்ணாதான் அம்மாவும் அப்பாக்கு முதல்ல பண்ண தோஷமனம் அப்பாவுக்கு பண்ணா அம்மாவும் மாதம் சொல்லி இருக்க வேதம் அதுக்கு குறைச்சல் வரும் நாலு சாலைகள் நமஸ்காரம் ஆனந்த ஜனத்தை பெரித விட்டு என் அப்பா தர்ம புரிய பிரபோ இப்படி முக்கியம் ஒரு மணிக்கு ஒரு மணி என்னை வந்து பாக்குற போதுதான் பாக்குற போதுதான் நமஸ்காரம் ஆடாங்க எனக்கு கட்டடம் மனுக்கட்டும் அனும் இங்க தேவலோகத்தில் இருக்கிற ஒரு தேவ அப்பா அம்மா தீராக சொல்லுங்கள் தர்மையாக உடனே அப்பா அம்மா சொன்னாலும் பிராமணன் பிரம்மச்சாரி வந்திருக்கார் ரொம்ப பிரியா சொன்னாலும் வரணும் கண்டுபிடிக்காத பறவைகள் கண்டு பேரு பிராமணனும் வரணும் வரணும் வரணும்னு சொன்னாலும் அப்பா அம்மா கால் முக்கியம் தினமும் நான் முக்கியம் தொடர் உங்க அப்பா அம்மா சொல்லிக்காம நீங்க மாதாபிதாக்க சொல்லிக்காமல் சொல்றான் திருமல்வியாக சொல்லாமல் வந்தது அது தர்மாவது கேட்டாலாம் பார்த்தான் பிராமணன் ரொம்ப கட்சியம் நான் சொல்லிக்காமதான் வந்து கேட்டாள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கண்டறியாதவா அவளை போய் பண்ணும் அவளை அதுக்கு வேறையா வேணும் நீங்கள் நாலாவது வர்ணம் அல்லது நாலாவது வர்ணமாக நான் தோணல்ல உங்களை பார்த்தான் நீங்க ஜானியா இருக்கிறேன்னு காட்டாய் அப்போ அவன் ஜின்மான் தின்மான் தன் கதையை திருந்தான் தர்மையாக போன ஜின்மாவளே நாலு ஒரு பிராமணன் ஒரு பழி பழகி எனக்கும் அப்படி கார் ஓட்டறோம் ஓட்ட ஆரம்பிச்சிடுவான் அது மாதிரி எனக்கு எனக்கும் போட்டு அது காட்டில் போனாதினும் பானம் போட்டு போயிடுங்க கிருஷ்ண சேவனும் ஆனால் அவரை கொல்லல்ல அவர் உடனேட்டார் மருந்து போட்டு விட்டார் உடனே வெளியாக போச்சு மருத்துவ ஆனால் அவர் என்ன கூட்டார் என்னன்னா அடுத்த ஜென்ம நீட்னும் கடிக்க அவர் சாப்பிட்டாலும் அப்படியாக்கும் மாட்டுக்கு அந்த தர்மம்மாவும் போக்கப்படுதுன்னு சொன்னாரா அவன் பிராரத்த பூர்த்தி போடுமாட்டு அப்படி ஒரு ரிஷி சொன்னார் கை விடாது வரு அன்னதானம்ன்ற எ கஷ்டம் இருந்தாலும் தர்மத்தை விடவே அந்த தர்மம் குடும்பத்தை காக்கணும்னாலும் பிராமணன் தர்மபுதாம்பரா நாளாம் நீங்கள் வியாசனில்லை தர்ம வியாசன் தான் நாம் பிரம்மச்சாரி நீங்கள் இப்படியே தர்மம் நின்றிருக்கணும் பரவாறு நான் இப்படியே தர்மம் நின்றிருக்கணும் ஒரு நாளும் கோழிபாடே படாதி தர்மத்தை சொல்வதோ செய்வதோ அப்பிரமாதிரி தாமி ியனுடைய தமஸையும்ஸ்வாமி நமஸ்காரம் சொன்னா எல்லாம் பரமதர்மத்தை கூட்டக்கூடிய ஆகியான கேட்டேன் அத்க்காளியுர் தமிழ் திருந்து வரேன் ஒரு மணியான பொழுது ஒன்று நகி திருவந்தூர் நகி திருப்போவன் துனாலும்போதத்துக்கு <after> ார் வடப்பகாடுதான் எல்லாரும் அவசரப்படுற ராமனவாசிலே போகணும்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 गुरुपुर बोधेंद्राल जी आराधनाय राम राम आदरम होरात्रम गुप्ता साहब ने बोला और दी समाधि में गुरु राम राम आदि फंदन विनिकल कहते हुए अपर बट मूंगपुर गुरु त्रिलोचन के पगले आराधना नालेगी नमः पार्वती पतये कामतो मरणम बोधेंद्राल आदि व मरणम ுராரம்ீ வரித்தன் மனுஷனாய் நம்ம போல் அவதாரம் செய்து சம்பவாக இது இல்லையுமே ஒரு யுகத்திலையும் வந்து தர்மத்தை ரச்சிக்கிறேன் சுவாமி சொன்ன பிரகாரம் தர்மசம்ரட்சம் மணி அனுகிரகிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படி கொண்ட மகாபாவனமானுடைய புண்ணியமான சரித்திரத்தை வேதவியாசாச்சாரிய ஸ்ரீ மகாபாரதம் என்ற உத்தமிரியே பகவானுடைய சரித்தங்களில் வேதத்தில் லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு பாரதம் லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் வேதத்தில் எத்தனை மந்திரங்கள் அத்தனை மந்திரங்கள் மகாபாரதத்துக்குள்ள இருக்கு அதனால அகம் பாரத பஞ்சமும் வேத ஐந்தாவது வேதம் மகாபாரதம் அப்படி மகாந்தெல்லாம் சொன்னாள் கர்மகாண்டங்கள்ல மகாபாரதத்துக்கெல்லாம் பிராய் தங்கிறாள் பாரத சிரவணத்தை மகாபாரதவணத்தை ஒரு முகூர்த்தம் நூறு கோதானம் சதஸ்தங்களான கோக்களை தானம் அதனால கல்வி வருஷமாகியும் இன்னும் பாரதம் சொல்றோம் கேட்கிறோம் படிக்கிறோம் பல விஷயங்கள் போட்டு புத்தகம் புத்தகம் இல்லை எத்தனை புஸ்தகங்கள் தெரிவாங்க அதை வந்து அற்புதமா போட்டு போட்டு அந்த பத்திரங்கள்லாம் இப்ப கிடைக்கல நம்ம தேசத்துல ஆஸ்தித்தியும் குறையவே இல்லை நிறைய வித்தியாயிட்டே இருக்கு அதுக்கு என்ன மழை ரெண்டு நாள் பெய்ய போயா ரொம்ப தாங்கல்ல ஐயா மழையில கரெக்டா கடைசியில பார்த்தா பூக்கோட்டைக்கு போறாது மழையங்களா ஆகினால அது மாதிரி ஏதாவது ஆஸ்தி குறைவு போல தோணுவதெல்லாம் மழை ரெண்டு நாளைக்கு பெய்ஞ்சா அதோட சமப்படுவது நிறைய ஆஸ்திக்கும் விதியா இருக்கு சர்வஜாதிக்கும் தர்மத்தோடு நம்பிக்கை போகல மகா புண்ணியமான பாரதம் வனபூர்வாவிலே பாண்டவாள் பரம மங்களமாள் காற்று வசித்து வரும்போது சாதுக்களுக்கு ஆபத்து வந்தா அது ஆபத்து ஆபத்தாகாது பல்லாமத்து அடைந்துவிடும் பரமக்ஷமத்தை கொடுப்பது பாண்டவா இருக்கு பெரிய உதவி பண்ணணும் எங்கேயாவது சில மகான்களை காணுவேன் எப்பொழுதாவது இத்தனை விஷயங்களை சேர்த்து நான் பார்க்க முடியுமா எனக்கு இத்தனை பேர் தரிசனம் பண்ண முடியாது துரியோசன நினைங்கிற சந்தோஷப்படுற அப்பவும் அவனை கொண்டாடுறா துரியோசன அப்படி மகான்களுக்கு தான் ரொம்ப சுருக்கம் தெரியும் எத்தனை விஷயங்கள் எத்தனை பூமி தீர்த்த ஸ்தானங்கள் இப்படி பரமானந்த மாதிரி ராஜ்யத்தில் வசிப்பதற்கு மேல ஆனந்தமா வசித்து பாண்டவாய் இதே துரியோகான் அப்படியே சாராளை வச்சு தெரிஞ்சு கொடுத்தார் முக்கியம் ராஜாக்கள் அப்படியே செய்ய போலீசை விட்டு அப்படியும் தெரிஞ்சும் கொண்டு சொல்வார் அவனை பார்த்தா எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆந்திர பிரதேசியா விசாரங்க போல வருவன் சமஸ்தமாச்சாரத்தையும் தெரிஞ்சும் போடுவான் ராஜாக்கள் அப்படின்னா ஏற்பாடு பண்ணிருப்பார் கிமான கி முக மகர்ஷித பண்டவாய்காட்சி பரமானந்தபரித்தால் வசிச்சுவராளாம் பங்குனும் ஒன்று சார் தேவலோகத்தில் இருந்து மாட்டை முழு தேர்தலில் விட்டு போயிருந்தா பாருங்க தேவசாரதிவேங்கிறத்துல அர்ஜுனனை அழித்து கொண்டு இந்த ஊரில் விழா சின்ன புண்ணியமா எல்லாம் ஆராசம் பரமேஸ்வரனை ஆராதித்தானே அதனுடைய பெருமை ஐவத்தை உபாசித்து விட்டா இவனா போவதே இல்லை ஐய போகணும் இயக்கம் பவிஷ்யதி கதாச்சாரம் அது ஒருபோதும் உடாவதில்லை தெய்வத்துக்கு செஞ்சு இவனே ஆகவே அவங்க பொண்ணுங்க எந்த மாதிரி மருத்துவத்துக்கு முன்பு நடக்கு பாண்டவால் பார்த்து அச்சரியில் சேரம் பதட்டம் நமஸ்காரம் பாண்டவாள் பாண்டவாளுக்கு எத்தனை நம்ம சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கணும் பாருங்க அந்த குதிரைக்கும் இன்றனுடைய குதிரைக்கு நமஸ்காரம் நாள் இந்திர வரமனம் இந்திரரசமனம் அதுக்கெல்லாம் தேவதும் அந்த ரசத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணாலும் பூவ சரித்திரத்தில் எல்லாம்